வணக்கம் நற்றினை அன்பு சொந்தங்களை அமுதம் நிகழ்ச்சிக்காக உங்கள் ஈரோடு தமிழரசு வாருங்கள் திருக்குறளை ரசிப்போம் வள்ளுவர் அறிவுரைகளே இல்லை என்று சொல்லலாம் ஏனென்றால் அவர் நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் எழுதி சென்றிருக்கிறார் எது தேவை எது தேவையில்லை என்பதை கூட மிக தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறார் ஒழுக்கம் என்று ஒரு அதிகாரத்தை எழுதிய வள்ளுவர் ஊடா ஒழுக்கம் என்றும் மற்றொரு அதிகாரத்தை எழுதி வைத்திருக்கிறார் அப்படியானால் எந்த ஒழுக்கம் நமக்கு தேவையில்லை என்பதையும் அவர் சொல்லி சென்றிருக்கிறார் என்பதுதான் பொருள் நாம் பொதுவாக சில தவறுகளை செய்யும் முன் யாராவது பார்க்கிறார்களா யாராவது சாட்சியாக இருந்து விடுவார்களா அப்படின்னு சுற்றி முற்றி பார்ப்போம் ஆனால் ஒருவேளை யாரும் இல்லை அப்படின்னா துணிந்து அந்த தவறுகளை செய்ய நாம் தயாராகி விடுவோம் ஒரு சிலர் நாம் இந்த தவறை செய்தால் நம் மனசாட்சி பிற்காலத்தில் உறுத்துமே என்று சிந்திப்பார்கள் அப்படியானால் மனசாட்சி என்பது என்ன நமக்குள் மனசாட்சி என்று ஒன்று தனியாக இருக்கிறதா அப்படின்னா நிச்சயமாக இல்லை யாருக்குள்ளும் மனசாட்சி என்பது தனியாக இல்லை ஆனால் எல்லோருக்குள்ளும் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு குழப்பமான உண்மை என்ன இருக்கிறது நாம் ஒரு தவறை செய்தால் அதை யார் காணவில்லை என்றால் அதற்கு யார் சாட்சியாக இருக்க போகிறார்கள் அந்த தவறு யாரால் கண்டுபிடிக்கப்படும் அப்படின்னு நாம் யோசிப்போம் ஆனா அந்த தவறுகளை யார் கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா நம் உடம்புக்குள்ளேயே இருக்கிற ஐம்பூதங்கள் அந்த தவறுக்கு சாட்சியாக இருக்கும் அந்த ஐந்து பூதங்களை நாம் ஏமாற்றவே முடியாது நாம் எத்தகைய நிலையில் அந்த தவறை செய்தாலும் அந்த ஐந்து பூதங்களும் அவற்றுக்குள்ளேயே நம்மை ஏலனமாக சிரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க வள்ளுவர் சொல்லும் பொழுது கூட வஞ்சமனத்தோடு ஒருவன் தவறுகளை செய்யும் பொழுது அவன் உடம்புக்குள் இருக்கக்கூடிய ஆகாயம் நெருப்பு இந்த ஐந்து அவற்றுக்குள்ளேயே ஏலனமாக சிரிக்கும் அப்படின்னு சொல்றார் இத்தகைய சிரிப்பைத்தான் நாம் மனசாட்சி என்று சொல்லுகிறோமோ இன்னமோ தெரியவில்லை ஆனால் எப்படியோ மனசாட்சியோ ஐந்து பூதங்களோ நிச்சயமாக நம்முடைய தவறுகளுக்கு சாட்சியாக இருக்கும் ஒரு பொழுதும் வஞ்சமனத்தோடு அல்லது ஒரு தீய எண்ணத்தோடு தவறுகளை செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் வள்ளுவர் சொல்லக்கூடிய விளக்கம் அதன்படி நாம் நடந்தோமானால் நிச்சயமாக ஒரு பொழுதும் நம்முடைய மனசாட்சி நம்மை உறுத்தாது நம்மை யாரும் கேள்வி கேட்கவில்லை என்பதற்காக சில தவறுகளை நாம் செய்கிறோம் அந்த தவறுகளுக்கெல்லாம் நிச்சயமாக நம் உடலுக்குள்ளேயே இருக்கிற ஐந்து பூதங்கள் சாட்சி பிற்காலத்தில் அவை கேள்வி கேட்கும் என்ற பயத்தோடே நாம் வாழ வேண்டும் அத்தகைய வாழ்க்கையை வாழ்ந்தால் நிச்சயமாக நாம் உண்மையானவராக வெளிப்படையானவராக இருக்க முடியும் இன்னும் சொல்ல தைரியமானவராக வாழ முடியும் திருக்குறள் அறத்துப்பாள் அதிகாரம் இருபத்தி எட்டு கூடா ஒழுக்கம் குரல் எண் 271 எழுபத்தி ஒன்று வஞ்ச மனத்தான் பூதங்கள் ஐந்தும் அகத்தே நகும் மீண்டும் குரல் வஞ்ச மனத்தான் படிற்றொழுக்கும் பூதங்களைந்தும் அகத்தே நகும் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி